நேர் வழி காட்டப்பட்டு அவரின் வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு உணவு இருப்பதை அதாவது அல்லாஹ் அவருக்கு வழங்கியதை கொண்டு அவர் போதுமாக்கிக் கொள்பவராக இருந்தால் அவருக்கு நல்வாழ்த்துக்கள் உண்டாவதாக என்று நபி நபிசல்லுவாய்ஹிவசல்லம் அவர்கள் கூறனான் நான் கேட்டேன் திருமிதி இரண்டு மூன்று நான்கு ஒன்பது இது ஹசன் சஹி என இமாம் கூறுகிறார்கள்